வணக்கம் பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. அபுல் ஆசாத் இந்தியாவில் பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்கியவர் ஆவார் இரண்டு ஹாலி என்ற வாழ் நட்சத்திரம் எழுபத்தி ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் மூன்று காற்று மாசுபடுவதால் அமில உண்டாகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரும்பு குதிரை என்ற நூலை எழுதியவர் யார் இரண்டு கூலிஜ் குழாயை கண்டுபிடித்தவர் யார் மூன்று மிக சிறப்பாக அமைப்பவர்களில் ஒருவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்